ிாத்தய தோத்திரவேத்தைக்கணையமுதிரா கிருஷ்ணா நம யேதா நயுவார்ஜுனோ நரியோக்ஷேம ஆமவன் ஸ்ரீஷ்ணர் கர்மத்தையும் கர்மயோகத்தையும் ஒப்பிட்டு கர்மயோகத்தினுடைய பெருமையை உபதேசம் பண்ணினார் இந்த ஸ்லோகத்தில் பகவான் அர்ஜுனனு நீ கர்மயோகம் பண்ணு என்று உபதேசம் பண்றார் ஹே அர்ஜுனா திரைகுண்ணிய விஷயாக வேதாகா திரைகுண்ணியம் அப்படின்னா மூணு குணம்னு அர்த்தம் ஆதிசங்கரர் இத சம்சாரம் என்று அர்த்தம் பண்றார் வேதாகா வேத பூர்வ வேதத்தினுடைய கர்மகாண்ட பாகங்கள் எல்லாம் திரைகுண்ணிய விஷயம் சம்சார விஷயம் மறுபடியும் மறுபடியும் இந்த ஜீவாத்மா நிறைய சரீரத்தை எடுக்க வேண்டிய விஷயத்தை தான் அது சொல்லுகிறது ஏன்னா கர்மகாண்டத்தில எல்லாம் பெரும்பாலும் மெட்டீரியலிசம் மெட்டீரியலிசம்னா என்ன உலக சுகத்தை அனுபவிக்கிறது அது தர்மமா அனுபவிக்கிறதுக்காக சொல்லியிருக்கு ஆக இகலோகத்தில் இருக்கிற விஷய சுகம் பரலோக விஷய சுகம் இந்த உலகத்துல இருக்கிற புல இந்த உடம்பை விட்டு இன்னொரு உடம்புக்குள்ள போய் அங்கேயும் புல இன்பம் அனுபவிக்கணும் சொர்க்கலோகத்திலாம் திரைகுண்ணிய விஷயாக வேதாக நிஸ்திரைகுண்ணியோ பவார்ஜுன திரைகுண்ணிய விஷயாகங்கிறதுக்கு சம்சார விஷயாகு சொல்லுகிறார் ஆதிசங்கரர் இங்க நிஸ்திரைகுண்ணியக்கு நிஷ்காமோ பவ மூணு குணத்தை கடந்தவனா இரு அப்படின்னு அர்த்தம் ஆதிசங்கரர் சொல்றார் உலக சுகத்தை விரும்புகிற புத்தியிலிருந்து வழகி வா அப்படின்னு சொல்றார் அது நிலை இல்லாதது அது வந்து நிறைவை தராதது துன்பம் கலந்தது நம்மை மீண்டும் மீண்டும் அடிமைப்படுத்துவது ஆகவே அது மேன்மைக்கு உகந்தது அல்ல ஏதோ மனசை பக்குவப்படுத்துறதுக்காக சாஸ்திரம் வந்து எப்படி ஒரு குழந்தைக்கு தேனில் மருந்தை குழைச்சி கொடுக்குறோமோ அப்படி இந்த சுகம் கிடைக்கும்னு சொல்லி நமக்கு தர்மங்கிற மருந்த விஷய சுக பலன் அப்படிங்கிற தேனில் கலந்து கொடுக்கறது வேதத்தினுடைய கர்மகாண்ட பாகங்கள் ஆகவே அர்ஜுனா நிஷ்காமோ பவாங்கிறார் ரெண்டாவது லைன்ல சொல்றார் நிர்துவந்தோ நித்தியசத்வஸ்தோ நிர்யோகேம ஆத்மவான் அப்பனா வாழ்க்கையில் வர்றதெல்லாம் நம்ம எப்படி ஏத்துக்கிறது நிர்துவந்தோ பவன் நிர்துவந்தோ பவன்னா இருமைகளை ஏற்றுக்கொள் வாழ்க்கையில் வர்ற சுக ஏத்துக்க பழகு இருமைகளை கடந்தவனாக இருந்த இருந்து இருக்கனவே அத்தியாயத்தில் ஏற்றுக்கொள் பொறுத்துக்கொள் அப்படி பொறுத்துக்கணும் ஓங்கி இருக்கணும் சத்வகுணம் பலமா இருந்தாத்தான் இந்த வாழ்க்கையில் வர்ற இருமைகளை பெயர் ஆஃப் ஆப்போசிட்ஸை நம்மளால் அக்சப்ட் பண்ணிக்க முடியும் சத்துவகுணத்திலே இருந்தால் நான் எப்படி காரியம் பண்ண முடியும் காரியம் பண்ணால் தானே வாழ்க்கையை நடத்த முடியும் அப்போ வாழ்க்கையை நடத்தணும்னா எனக்கு நான் பொருள் சம்பாதிக்கணும் சம்பாதிச்ச பொருளை காப்பாற்றணும் அதுக்கு பகவான் சொல்றார் எப்போ பார்த்தாலும் பணம் சம்பாதிக்கிறதையும் காப்பாற்றுறதை பற்றியுமே நினச்சிட்டு இருக்கக்கூடாதுப்பா அது ஓரளவுக்கு தான் இருக்கணும் அதில் அளவுக்கு மீறி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிர்யோக்சேமோ பவ ஒரு பொருளை அடையறதுக்கு பேர் யோகம் அடைஞ்சதை காப்பாற்றுறதுக்கு பேர் க்ஷேமம் அப்ராப்தசிய பிராப்திஹி யோகா பிராப்தசிய சம்ரக்னம் க்ஷேமஹா அப்படின்னு யோகக்ஷேமத்துக்கு பொருள் சொல்லி இருக்கிறது சாஸ்திரம் யோகம்னு சொன்னா நம்ம கிட்ட சம்பாதிக்கிறதுக்கு பேர் யோகம்னு பேர் சம்பாதிச்சத காப்பாத்துறதுக்கு பேரு பொருளாக அதை பண்ணி ஒரு வீட்டை கட்டியோ அல்லது ஏதாவது வாகனங்களை வாங்கியோ அதை மெயின்டைன் பண்றது நிர்யோகோ பவ அப்படி நான் ரொம்ப பொருளாதாரத்தையும் ரொம்ப குறைச்சிக்கணும்னு சொன்னா எனக்கு பக்குவம் வேணுமே சுவாமி அப்படின்னு கேட்டா உயர்ந்த நோக்கத்தை அடையணும்னா பக்குவத்தை அடையணும் ஆத்மவான் பவ ஆத்மவான்னு சொன்னா இந்த விஷயத்துல நீ எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும் உறுதியோடு இருக்கணும் மற்றவங்களோட ஒன்றை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது ஊரில் எல்லோரும் பணம் சம்பாதிக்கிறதும் அதை காப்பாற்றுறதுமே குறிக்கோளாக வச்சுருக்காங்க ஆனால் அவர்களுக்கு இருக்கிற மனசாந்தியினுடைய தன்மை எவ்வளவுன்னு நமக்கு தெரியும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் லைஃபு எவ்வளவு டென்ஷன் இருக்கு அவங்களுக்கு நமக்கு தெரியும் ஆகையினாலும் அதெல்லாம் நீ மனசில் வாங்கி கொண்டு நீ மனசில் உறுதியோடு கவனமாக கவனக்குறைவு இல்லாமல் எப்போவும் ஜாக்கிரதையாக இருந்து கொண்டு பொருள் வரவையும் செலவையும் அதை காப்பாற்றுறதை பத்தியுமே ரொம்ப நினைக்காம சத்துவ குணத்தை விருத்தி பண்ணிண்டு வாழ்க்கையில் வர்ற இருமைகளை எல்லாம் சகிச்சுக்கிண்டு ஏற்றுக்கொண்டு ஆசைப்படாம இந்த செயல்களை செய்யணும் மென்டலி நீ கர்மயோகத்துக்கு உன்னை தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்ற திரைகுண்ய விஷயா வேதாகா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன நிர்துவந்தோ நித்தியசத்வஸ்தோ நிர்யோகக் க்ஷேம ஆத்மவான் ஆத்மவான்கிறதுக்கு ஆதிசங்கரை சொல்கிறார் அப்புறமத்தோ பவ கேர்ஃபுல்லாக இரு லைஃப்பில் வாழ்க்கையில் எதுவும் கூட வராது எனவே நீ இந்த உயர்ந்த ஞானத்தை அடையறத்துக்காக மனதை பக்குவப்படுத்துறதுக்காக கர்மயோகத்தை செய்யறதுல நீ கவனமாக இரு என்று இங்கே உபதேசம் பண்ணுகிறார் அடுத்த ஸ்லோகத்துக்கு நாளைக்கு அர்த்தம் பார்ப்போம்